வணக்கம் நற்றினியின் ஆயிரத்தி நூற்றி தொன்னூத்தி ஆறாவது செய்தி சேவை ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்று இரண்டாயிரத்தி பதினெட்டு ஆவணி மாதம் பதினைந்தாம் நாள் வெள்ளிக்கிழமை இன்று நாளேடுகள் மற்றும் ஊடகங்களில் வெளியாகியுள்ள முக்கிய செய்திகளை தொகுத்து வாசிப்பவர் ஈரோடு எஸ் செந்தில்குமார் ஆயிரம் கோடி ரூபாய் மதிப்பில் புதிய தடுப்பணைகள் கட்ட திட்டம் தயாராகி வருவதாக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தெரிவித்துள்ளார் தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமியின் ஆசிரியர்கள் பற்றிய பேச்சினை கண்டித்து புதுக்கோட்டை திலகர் திடரில் ஜாக்டோ ஜியோ சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது சென்னை மாநகராட்சியில் உள்ள லஞ்ச ஒழிப்பு அதிகாரிகள் அனைவரையும் கூண்டோடு பணியிட மாற்றம் செய்ய வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது நீட் தேர்வில் தமிழ் வினாத்தாள் குளறுபடிக்காக கூடுதலாக நூற்றி மதிப்பெண்கள் வழங்க உத்தரவிட முடியாது என உச்சநீதிமன்றம் தெரிவித்துவிட்டது அமெரிக்க நாடாளுமன்றத்தில் மறைந்த திமுக தலைவர் கருணாநிதிக்கு அஞ்சலி செலுத்தும் தீர்மானம் கொண்டுவரப்பட்டது நீட் தேர்வுக்காக அடுத்த ஆண்டு நாநூற்றி பயிற்சி மையங்கள் ஏற்படுத்தப்படும் என கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார் இந்திய செய்திகள் கேரளாவுக்கு உலக வங்கி முன்னூற்றி எண்பத்தி எட்டு கோடி ரூபாய் கடனுதவி வழங்க முன்வந்துள்ளதாக அம்மாநில முதல்வர் பினராயி விஜயன் தெரிவித்துள்ளார் ஜம்மு கா காஷஷ்மீரின் பந்திபோரா மாவட்டத்தில் ஹஜின் பகுதியில் பாதுகாப்பு படையினர் நடத்திய என்கவுண்டர் தாக்குதலில் இரண்டு பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டனர் அரசியல்வாதிகள் எம்பிக்கள் எம்எல்ஏக்கள் மீதான வழக்கு விவரங்களை தாக்கல் செய்யும் விவகாரத்தில் மத்திய அரசு தோல்வி அடைந்து விட்டது என மத்திய அரசை உச்சநீதிமன்ற நீதிபதிகள் கடுமையாக கடிந்து கொண்டனர் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தை கைவிட்டு வாக்குச்சீட்டு முறையை பின்பற்றும் வரை தேர்தலை புறக்கணிக்க வேண்டும் என்று அரசியல் கட்சிகளுக்கு மகாராஷ்டிர நவ நிர்மாண் சேனை தலைவர் ராஜ் தாக்கரே கடிதம் எழுதியுள்ளார் மருத்துவ படிப்பில் சேர்வதற்கான நீட் நுழைவுத் தேர்வு மாணவர்களுக்கு அடுத்த ஆண்டு முதல் இலவச பயிற்சி அளிக்க மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள கேரள மாநிலத்தில் குறைந்த விலையில் எரிவாயு இணைப்பும் சிலிண்டர்களும் வழங்க மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் ஒப்புதல் அளித்துள்ளார் அயல்நாட்டு செய்திகள் மியான்மர் நாட்டில் அணை ஒன்றில் உடைப்பு ஏற்பட்டு பெரும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது எண்பத்தி ஐந்து கிராமங்களை வெள்ளம் சூழ்ந்துள்ளது அறுபத்தி பேர் வீடுகளை இழந்து தவித்து வருகின்றனர் வங்கதேசம் இந்தியா மியான்மர் இலங்கை தாய்லாந்து பூட்டான் மற்றும் நேபாளம் ஆகிய நாடுகளை உறுப்பினர்களாக கொண்ட பிம்ஸ்டெக் கூட்டமைப்பின் மாநாடு நேபாளத்தில் நேற்றும் இன்றும் நடைபெறுகின்றன ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு சார்பில் அமைதியை ஏற்படுத்தும் முயற்சியாக ரஷ்யாவின் செபர்கல் நகரில் போர் பயிற்சி கடந்த தொடங்கியது இதில் இந்தியா பாகிஸ்தான் உள்ளிட்ட எட்டு நாட்டு பங்கேற்று பயிற்சி பெற்று வருகின்றனர் இந்தியா பாகிஸ்தான் நாடுகளுக்கிடையே பாயும் சிந்து நதிநீரை பகிர்ந்து கொள்வது தொடர்பாக இரு நாடுகளுக்கு இடையேயான பேச்சுவார்த்தை தொடங்கியுள்ளது தென்கிழக்கு ஆசிய நாடான கம்போடியாவில் அமைந்துள்ள பாரம்பரியமிக்க சிவன் கோவிலை புனரமைக்கவும் பாதுகாப்பதற்கும் உதவுவதற்காக இந்திய அரசுக்கும் கம்போடியா அரசுக்கும் இடையே புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது அமெரிக்காவில் பிரீமியம் நடைமுறையில் ஹெச் ஒன் பி விசா வழங்குவதற்கு விதிக்கப்பட்டிருந்த தடைக்காலம் மேலும் நீட்டிக்கப்படுவதாக அந்நாட்டின் குடியுரிமை மற்றும் குடியேற்ற சேவைகள் ஆணையம் தெரிவித்துள்ளது வணிகச் செய்திகள் பொதுத்துறையைச் சேர்ந்த பி எம் எம் எல் நிறுவனம் பொது கொள்முதல் ஆணை இரண்டாயிரத்தி பதினேழின் படி உள்நாட்டு உற்பத்தியாளர்களுக்கு முக்கியத்துவம் அளிக்க உள்ளது மத்திய அரசு பொதுத்துறை வங்கிகளை பலப்படுத்தும் நோக்கில் அவற்றின் இணைப்பு நடவடிக்கை குறித்து பரிசீலித்து வருகிறது நடப்பு நிதியாண்டில் ஜிடிபி எனப்படும் மொத்த உள்நாட்டு உற்பத்தி ஏழு புள்ளி வளர்ச்சி காணும் என ரிசர்வ் வங்கி மதிப்பிட்டுள்ளது மத்திய அரசு உயிரி எரிபொருள் ஏற்றுமதிக்கு புதிய கட்டுப்பாடுகளை விதித்துள்ளது விளையாட்டுச் செய்திகள் ஜகார்த்தாவில் நடைபெற்று வரும் ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் ஆடவருக்கான 1500 ஐநூறு மீட்டர் ஓட்டத்தில் இந்திய வீரர் ஜின்சன் ஜான்சன் தங்கப்பதக்கம் வென்றார் இதேபோல போர் தொடர் ஓட்டத்தில் இந்திய மகளிர் அணி தங்கப்பதக்கமும் ஆடவர் அணி பதக்கமும் வென்றன ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் ஹெப்டத்லான் விளையாட்டில் இந்தியாவை சேர்ந்த ஸ்வப்னா பர்மான் தங்கம் வென்று சாதனை படைத்துள்ளார் இந்த ஆண்டுக்கான பதினாறாவது மாநில அளவிலான கூடைப்பந்து போட்டிகள் இன்று தொடங்கி செப்டம்பர் எட்டாம் தேதி வரை எழும்பூரில் உள்ள மாநகராட்சி மைதானத்தில் நடைபெறுகின்றது ஆசிய விளையாட்டுப் போட்டியில் வெள்ளிப் பதக்கம் வென்ற வீராங்கனை டூடி சந்துக்கு மேலும் ஒன்றரை கோடி ரூபாய் பரிசு தொகை வழங்குவதாக ஒடிசா முதல்வர் நவீன் பட்நாயக் அறிவித்துள்ளார் ஆசிய விளையாட்டுப் போட்டிகளின் ஹாக்கி போட்டியில் இந்திய ஆடவர் அணி மலேசியாவிடம் தோல்வியடைந்தது இந்திய மகளிர் அணி இறுதி போட்டிக்கு தகுதி பெற்றுள்ளது திரைச்செய்திகள் புஷ்பா என்ற படத்தின் தலைப்பை மாற்ற வேண்டும் என்ற உத்தரவை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கில் தணிக்கை வாரியம் பதிலளிக்க நோட்டீஸ் பிறப்பித்து உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது மணிரத்னம் இயக்கத்தில் உருவாகியுள்ள செக்க சிவந்த படத்தின் ட்ரெய்லர் கடந்த இருபத்தி தேதி வெளியானது நான்கு நாட்களாக இப்படத்தின் ட்ரெய்லர் ட்ரெண்டிங்கில் முதலிடத்தில் உள்ளது சிவிராஜ் நடிக்க உள்ள புதிய படத்துக்கு மாயோன் என பெயரிடப்பட்டுள்ளது கிஷோர் என்பவர் இயக்க இப்படத்துக்கு இளையராஜா இசையமைக்கிறார் இத்துடன் நட்டினியின் இன்றைய செய்தி சேவைகள் நிறைவடைகின்றன ஒரு நிமிட யோசனை அஞ்சல் தலை செய்திகள் நித்தம் ஒரு முத்து பாட்டோடுதான் நான் பேசுவேன் சமையல் சமையல் போன்ற தரமான ஒலிகோப்புகளை செவிமடுக்க டபிள்யூ டபிள்யூ டபிள்யூ டாட் நட்டினை என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள் நன்றி வணக்கம்